பாடம் எழுபத்தி நான்கு பள்ளிவாசலுக்கென பணியாளர்கள் இருப்பது என் கர்ப்பத்தில் வளரும் குழந்தையை இறைவா உனக்காக நான் நேர்ச்சியை செய்தேன் என்ற மூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி வசனம் பற்றி குறிப்பிடும் பள்ளிவாசலில் பணி செய்வதற்காக என்று அப்பாஸ் அலி அவர்கள் விளக்கம் அளித்தார்கள்